வணக்கம் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் சுநிதி என்ற முன்னெடுப்பானது நிலக்கரி சுரங்க வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உலகில் முதல் சிறுகோள் சுரங்க இயந்திர உருவாக்க உள்ள நாடு சீனா மூன்று சாந்தீஸ்வரு பட்நாகர் விருது மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் முதல் முதலில் இரண்டு கரிம நறுமணப் பொருட்கள் விதை பூங்காக்களை பெறவுள்ள மாநிலம் எது இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி அமர்வு யாருடைய தலைமையின் நடைபெற்றது மூன்று இந்தியாவில் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையமானது எங்கு முன்மொழியப்பட்டது இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்